यजनातिशंत पितृत्व विचार्यूर्ण सवस्ल्य लक्ष्मी नृसींह शपहो विले गूशल मध्येपात्कस लक्षिंगितम भाग लक्ष्मी नृसींह शप யோ நித்தம்தபுஜயுமோ சரி திருயமேனே அமர்வோ சைக்கிமாஜம் பிரபன் வேங்கடனியர்சரி வேதாந்தவரியோ மன்னித்திரு ஷதியோமுனீஸ்ரீரங்கேஷயுனா கருணையாசியே யீநரிஜமுதேந்தர श्रीमत्रंग श्रेयो ாய்ஷுணுசரீமாரி நுபதிநிம் ஸ்ரீமீரங்கபீஸ்வரஷதிபுனா ஹம்யமீந்திரேணும்ஹே நரிஷி யோகிநே துப்ப பிரச்சம் ஸ்ரீரங்கி பிரவவதி பத்தலீனா சேவீ சடனீட்சநாட்டோபயம் ஸ்ரீரங்கவீரோபேதாந்தேஷிகப ஸ்ரீமிரங்கி சம்யமிவராய்மீரஷிவிஷ்யே காருய்யவீஸ்பேவரங்கீரனவாராணம்னீமரியலய்தேதாந்துமீத்தவந்தம் விதூஷாம்பிய ஸ்ரீபாஷ்யசிம்மம் பிரணவாமித்யம் அங்கன் ஞானமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போண்ட புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடி கீழ் இட்டிரஞ்சும்ன்றமே அத்தமான அகோவிலேத்திராத்தியம் ஆழங்காரப்படுறார் சொம்புடைய வைபவத்தில் அந்த நிசம்மன் அவதாரம் பண்ணி தானே எப்படி அவதாரம் பண்ணினான் அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை சந்தியா காலத்துல சாயங்காலத்துல அவன் அவதாரம் பண்ணி அரிய அடித்தான் அங்கன்யாலும் பயந்துதான் அவதாரத்தை உக்ரத்தை காண்பிக்கல்தம் சதாம் உக்ரவசமாஜ லட்சுமி பிரபத்ஜேன சத்துக்களுக்கு அவன் சாந்த ஸ்வரூபியாகவே சேர சாதித்தான் அசத்துக்கள் விஷயத்தில் வரச்சு அவன் உக்கரத்தை காண்பிக்கூடியா இருந்தான் இப்படி லோகமெல்லாம் பிரமிக்கக்கூடிய ரூபத்தை அவன் அவதாரம் பண்ணச்சு அவன் அங்கோர் ஆளறியாய் அவன் பொங்கவாக நகத்தினாலே அவன் கிழிச்சான் நகம் உத்தமமான ஒரு ஆயுதமாம் ஏன்னா இரண்டகிய வரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் அவனை போல அவ்வளவு சுவாரஸ்யமா வரம் கேட்டவா கிடையாது உயிருடைய ஒருத்தன் சிறந்த ஒருத்தார் பிரம்மதேவர் என்னுடைய சிருஷ்டிக்கு அடங்கினாலே அவனுக்கு வரம் கிடையாது வேற யாரும் கிடையாது சர்வேஸ்வரன் தானே சிருஷ்டித்தவன் எம்மாரே வந்து அவதாரம் பண்ணி இவரம் பண்ணுவதற்கு காரணம் அமைந்தான் அதற்கு முன்னாடி ஆயுதத்தினால கூடாது ஆயுதம் இல்லாமல் கூடாது பாருங்க அப்படி சூக்வான் இந்த திருவதாரத்தில் ஒரு சுவாரஸ்யம் காண்பிச்சான் அந்த நக்ஷத்திராலே அவளுடைய மரபை கிண்டவன் எடுத்துக்கூடிய கோவில் அவனை யார சேவிக்கிறா பகவகம் அந்த பராக்கிரமம் மிகுந்ததான சிம்மங்கள் அந்த நிசுமனை சேவிக்கிறதா நம்ம கூட்டஸ்தரப்பாய் இவரை சேவிக்கிறோம் பெருமாளை சேவிக்கிட்ட விருந்தையோட போலாமல் வாசல யாருன்னு இந்த சிங்கத்துக்காக அர்ச்சனை திட்ட வாங்கி வச்சிருப்பாளா பெருவாள சேவிக்கச்சே பெரிவாள சேவிக்கச்சே குழந்தைகளை பார்க்க போக்சு கர்ப்பிணி பார்க்க போகும் அடிக்கு சிம்மங்கள் அந்த அகோபிர வலையில சஞ்சரிக்கக்கூடியதான மதம் பிடிச்சதா யானைகள் முதுகலை ஏறி அதனுடைய மத்த மதத்தை உடைச்சு மஸ்தகத்தை உடச்சு அதை பிளந்து அதை கொன்று அதனுடைய சந்தங்களை கொண்டு பெருமாள் டிசம்பருக்கு உபகாரமா சமர்ப்பிக்கிறதா என்ன அழகு அடிக்கீழ்மோ அதான் பெருமாள் நைவேதம் பண்றோம் இன்னைக்கு என்ன தேய்ச்சி பெருமாளுக்கு நாம எதை சாப்பிடறமோ அதனா பெருமாளுக்கு நைவேத்தியம் அந்த மாதிரி இந்த சிம்மங்கள்லாம் என்ன பண்ணி சிம்மங்கள் சமர்ப்பிக்கிறதா பெருமாளுக்கு வாகனம் பண்ணட்டுகள் பண்ணாம் அந்த சிம்பத்துக்குலாம் கூட அவ்வளவு அடிக்க என்ன ஒரு பாரசு அதுக்கு இருக்கு குணத்தினை கூட்டி புதவி காட்டி இனக்குறவர் புதியதொன்னும் எழுமாலின் ஜோலை என்றாயின்னு திருமாவிரன் ஜோலிய ஆழ்வார் அருந்திக்கிறார் அங்க இருக்கக்கூடியதான அந்த இனக்குறவர்கள்லாம் இருக்காளே அவ புதுசா அந்த திணை இருக்க குணத்தினை கிள்ளி புதவி காட்டி அந்த திணைய தேரும் திரும்ப எடுத்து அத பக்குவம் பண்ணி இங்கிருந்தே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க ஏற்பட்டுவது ஒருத்தனசிக்க கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதா அதனாலதான் அழுதார் சொன்னார் இந்த கஷேரத்தை சேவிக்க வேண்டாமா மனச கூட்ட என் மனசே நீ களமே நாம் தொழுது நம்முடைய பெருமாள் அல்லிர் புல்க நில்ல ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்லி கல் உடைப்பதர் வாழ் சில்லு சில்லில் நுண்ண சிங்கமே மனசு கூப்பிட்டார் ஏ நெஞ்சு பாயம் போய் பெருமான சரிச்சு வரலாம் நெஞ்சு சொல்லுது சுவாமி இவ்வளவு உப்பதான் ரொம்ப நேரம் டூர்லாம் போயிட்டு வந்திருக்கேன் என்னால முடியாதுன்றதான் நெஞ்சு இல்லையே பகவத் விஷித்திரக்கு ருச்சி இல்லையா நெஞ்சே நல்லை நெல்லை துயரடி சுடரடி தொழுதேன் அப்படியே கண்ணுனால வாரி பருகி ஹதயத்துக்குள்ள இறங்கி மனசு முழுக்கு வியாபிச்சு அந்த நிசுமுருடைய ஆபிரூபியத்தில் தியானம் பண்ண வேண்டாமா மனம் யாரு சஹஸ்திரிஷா புருஷா சஹசிரபாத வேதம் அல்லி மாதர் புல்கனின்ன ஆயிரம் தோழனிடம் பிராட்டிகளை அவன் அணைத்துக் கொள்வதற்காகவே அவ்வளவு திருக்கைகள் அவனுக்கு வந்துதான் அவன் இரண்டுக்கு ரெண்டு கை இருந்தா போறும் மார்வை கிழிக்கிறதுக்கு ஆனா இவ்வளவு கையை பெருமாளியா எடுத்து எடுத்து ஸ்மாரஸ் சொன்னா பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கொள்வதற்காக பெருமாளைக்கு கை தேவைப்பட்டுதான் அள்ளி மாதர் புல்கனின்ன ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்லிக்கல்லுடைப்பில்து அதர் வாழ் சில்லு செல்ல சிங்கவேள் குன்றமே போகச்சே இருக்கக்கூடியதான மார்க்கங்கள்லாம் எப்படி இருக்கு தெய்வமல்லால் செல்ல ஒன்னா குன்றமே சென்று காண்டர்க்கரிய இப்படியே பத்து பாஷ இருக்கிற ஆழ்வா அகோபிலத்தனுடையதான வைபவத்தை காண்பிக்கிற இப்ப சென்று காண்டர்க்கரிய கோவில் சென்று காண்டர்க்கு பண்ணி விஷயம் இல்லையா எல்லாரும் சுலபமா போய் பிரபான சேவிக்கிற அளவுக்கு பிரகதம் ரவிசிங்கர் ரொம்ப அற்புதமான அகோபில கேத்திரத்து அபிவிருத்தியை பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த போய் சேவிக்க வேண்டாமா அந்த நிசம்பர் ஒன்பது ரூபமா எழுந்தல் இருக்கானே ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோகானந்திரவட பாவனோ நவமூர்த்த யகா என்பதாகத்தானே ஒன்பது டிசம்பர் எழுந்தல் இருக்கான் கீழே அடிவாரத்துல பிரக்லாதவரதன்றதான டிசம்பர் எழுந்தல் இருக்கான் இந்த பிரகலாத வரதும் நவன்சம்மன் சேர்ந்தவன் இல்ல இந்த எம்பருமான வெங்கடாச்சல மாகாத்தியம் பெருமையா பேசமுடியானுக்கு திருக்கல்யாணம் தேவதாவதி எல்லாரும் வந்திருக்கா வைபவமா பெருமாடிய திருக்கல்யாணம் நடக்கிறது சீனிவாச கல்யாணம் யாரை கூப்பிடுறது இப்பெல்லாம் புதுசா கேட்டரிங் விட்டுறா அழுவோ அந்த மாதிரியா வைதிகால் லௌகிக்கால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டாமா அக் தேவனே அந்த சமயத்துலாம் அவன் தலிக பண்ணி இருக்கும் சுவாமி புஷ்கரணியில அரிசியை களைஞ்சி போட்டாளம் சமைக்கிறதுக்கு ஆகாஷ கங்கையாக்கம் ஆகாஷ கங்கையா ஓடுறது பெருஞ்சலமா அந்த காலத்துல ஆகாஷ பாயசமா ஆக்கிறானா இப்படி பெருமாளுக்கு உயர்ந்த பக்ஷ பூஜ்யங்கள்லாம் தலிக பண்ணி வச்சா அக்னி பகவான் பெருமாள் சீனிவாசன் திருவேங்க மனப்பந்தல் எழுந்திருக்கான் கிட்ட போய் சுவாமி பெருமாளுக்கு நைவேத்தியம் உட்காண்டா திருவாரணம் எந்த பெருமாளுக்கு அகோவில் என்று சும்மனுக்கு இத்தனை தளிகையையும் நீ அமதி செய்விக்க வேண்டியது உலகமுண்ட பெருவாய் என்று சும்மன் அந்த உலகமுண்ட பெருவாய் என்று சும்மனுக்கு இங்க இருந்து திருவேங்கடமாமலையிலே இருந்து இத்தனை தலிகையையும் சமர்ப்பித்தாராம் அந்த மகாத்தியா படிக்கப்பட்டவன் பிரக்ல வரதன் லக்ஷ்மி அத் திருமூர்த்தி அந்த பெருமாளுக்கு மற்ற பெருமாள காட்டிலும் என்ன ஏற்றம் ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாளும் ஒருவேண்டு பெரிய பெருமாள் அவன் பெரிய பெருமாள் விமாவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமன் அர்ச்சவாரத்தில் இருக்கக்கூடிய ரங்கராசனை ஆராதனம் செய்தான் சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகம திரு வால்மீகி பகவான் காண்பிச்சார் பெருமாள் நம் பெருமாளுக்கு திருவாரதம் பண்ண வைபவத்தை காண்பிச்சார் இப்படி விபவாவதார பெருமாள் ஆராதிக்கப்பட்டதனாலே இவன் பெரிய பெருமாள் ஆனால் ரிசம்மன் பெரிய பெரிய பெருமாள் அது சுவாமி பெரிய பெரிய பெருமான் விபவாவதாரத்தில் இருக்கிற ராமனும் ஆராதிச்சான் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற திருவேந்திரமுடியாவும் ஆராதிச்சான் இந்த ரெண்டு பேருமே ரிசுமனுக்கு தான் உண்டு அதனால நசிம்மன ராமனாராதிங்க ஹரிவம்ஷத்ருதான கிலமானமா இருக்கு ராம பஞ்சாமினாலே ராமன் நிறனை ஆராதித்தான் அஹோ விளம் நிம்மம் நமஸ்ப் நிம்மம் அஸ்தீத் விஸ்வே விஸ்வ மதுசூதன விஸ்வரூப पुरुषोत्तम पुष्कराक्ष, விரமணியதே புருஷோத்தமராட்சம் நமோ நமஸ்தலு யோகி முக்கியவிதரின்னாச்சலம் சத்தம் நம தாரிம் சரணீ வேதா சம்தன் லுத்தன் விதையம்பலம் கீர்மதி பிரதா புருஷா லோ तम नारिंह शरण ग्रह्मा शिव तम पुरषोत्मश नाराणसौ मुता पति चंद्राक वायमगणाशमे तम तातत ना स्वने जगता स्रष्टा चंता विभुर प्रमेय प्रातादो विन तम वाम नृसींह ரே பூஜையமரிஷ்புஷ்டி பூ தூர் ரகவென்கோ பஞ்சாம பட்டந்தே யுஜவரா இப்படி உத்தமான பஞ்சாமலே ராமன் நரசும்மனை ஆராதித்தான் அவனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமை வாய்ந்த நரசும்மன் கீழே எழுந்தலிச்சு கூடியதான பிர பிரியாரு நாரத பகவான் பக்தி அப்ப நாரதா ஆச்சாரியன் பிரக்லாதன் சிஷியன் தானே பக்தியில யார் யாரா சிறந்தவான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா பெரியவாள் சொல்றான் பிரக்லாத நாரத புண்டரீக்கர் பிரகலாதனுக்கு அப்புறம் தான் முதல் தீர்த்தம் பிரகலாதனு ஆஜார காட்டிலும் சிஷ்யன் பக்திரை சிறந்தவன் பிரஹ்லாத எழுந்தான் அதுக்கு பக்கத்துல நான் நிசுமனுடைய கஷேத்திரம் விசேஷமா விளங்குறது பரமேஸ்வரன் நிருசிம்மனுடைய அனுஷ்டு மந்திரம் ஒன்பது பரங்களை உடையது அந்த ஒன்பது பரங்கள் முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களுடைய அனுஷ்டிப் மந்திரத்தை மந்திர ராஜபரஸ்தோத்திரமாக பெருமாளை உபாசித்தான் மந்திரராஜபிரம் அகிர் புத்திர பாராயணம் பண்ண வாக்கு ஸ்ரீஹி வித்யா கல்வி செல்வம் பெருகக்கூடியது எந்தெந்தம் நாம அனுபவிக்க போறோம் சுவாமி சங்கர பகத்வாதால் துசம்மதாபின் உபனிஷத்துல துசம்ம மந்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அதை வைத்துக்கொண்டு இது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தைண்ட சுமணி அனுகிரகத்தினால ஆஸ்திகால் எல்லாருக்கும் கொடுக்கிறோம் ஸ்ரீஈஸ்வரோ விற்றோத்ஃவித விண்டம் விஷ்ணுமுகிரம் நமாம்பைர்தோகம் வித்தம் நகா் சகலீச்சிரே யஸ்தீர பதாவிழம் மூர்விஷ்டிரிவிஷ்டுவிஷ்டாஷ்டிஷாவிஷு நமியோதிக்கே நலநீக்கிஜசாய தம் ஜுவலந்தும் நமாந்திரிநமியாத்தியமோமுக नर वत्ंहव्च महात्म महासखम् महादमष्ट्रम तमृसींह नमा यवस्मरणीताूतवेतालराक्षादिया प्रणश्यीषण तम नमाह सर्व सश्रि सकल भद्रमशे श्रिया च भद्रजाजुष यस्त भद्रम नमा साक्षात्का मृत्यु शत्रुगण भक्ता मृत्युमृत्युम नम्यह नमस्कारात्कस्म विधायत्मेदनौ त्यक्तुखिलामानुतेत्यह दासमूता स्वतःन परमात्में दासाई मह ோம்மியம் பட்டேத்தீர் டசும்ப மந்திரத்தினாலே பரமேஸ்வரன் ஆராதிச்சான் கிரீடகோபில அக்ஷயத்தீர் கரையில நுசம்பன் நினைந்திருக்கான் மகர்ஷி அனைக வருஷ காலங்கள் இங்க எம்மான தபஸ் பண்ணி ஆராதிச்சதுனாலே இந்த விளங்குறதோ அவன் பாத்து ாலேஷத்தானே புருஷாக்கார வீரியத்தமாக அவன் வீரியத்தோடு கூடியவனாய் இருக்கிறானோஷ்டமனாக எல்லாவற்றாட்டிலும் உயர்ந்தவனாய் விளங்குகிறானோ சா சிம்ம வீரியத்தமாக எல்லாருக்கும் யோகாபியாசத்தை கல்பிப்பதை போன்ற எழுந்தான் நாமெல்லாம் பகவான தியானம் பண்றோம் யோகத்தினால் எம்பெருமான சாட்சா நாம் ஆசைப்படுறோம் கீழே பார்த்தோம் நெருப்பார் பெருமான குளிச்சு தப்பஸ் பண்ணினால் இப்ப எவருமான ஒரு மணி தாவது மேலே உபநியாசம் போச்சுன்னா எல்லாருமே தேவசாயி போன ஒருத்தன் கால கட்டிக்கிறோம் முட்டியில் அந்த மாதிரி எம்பருமா எப்படி எழுந்திருக்கேன் பரிய பிரகாவ பிரச்ச அசேஷ காமே அவன் பிரண்பானவிய சனம் பிரதான பஞ்சவிதமான அடக்கி கொண்டு மருமையாத்திருக்கலயர் அவன் கட்டுப்படுத்தேந்திரிய தன் வசப்படுத்துறதான இந்திரியங்களை உடையவனாய்க்கொண்டிருக்கிறார் நோக்கி அந்த யோகானந்தே லக்ஷ்மி சமீபதா தட்சிணாபிமுகோ தேவா யோகானந்தோ நிறேசரில் புராணம் பேசுறது வேதாத்ரி என்கிறதான மலை இங்க வேதங்கள்லாம் தபஸ் பண்ணித்தான் வேதாத்ரி மலையில் கருடாதிரி ஒரு மலை அந்த பக்கத்தில் வேதாத் ஒரு மலை இருக்கு அதாவது பிரம்மதேவருக்கு ஒரு சமயம் மது கை பாண்டதார்க்கு இருந்தோம் கடைசியிலே புஸ்தகத்தை முதல் முதல்ல ஸ்கூலுக்கு புத்தகத்தை கொண்டு போய் தொலைச்சார் பிரம்மதேவர்தான் அந்த ஆறாம் கொடுத்தா இந்த வேரத்தை பிடிக்கணும்னு போயிட்டான் இவரெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல நமக்கு இனிமே இந்த மாதிரி யார் கையிலயும் நாம சிக்கி ஷெருடிய கூடாது ரா போன்றவர்கள் அவ கையில போய் இந்த வேதமானது மாட்டிக்க கூடாது வேதம் பிரார்த்திச்சுதான் அந்த மலைக்கு வேதாத்ரி அந்த வேதாத்ரி மலையுடைய பசிம பாகத்துல லட்சுமி ஸ்தானன்ற ஒரு கஷேத்திரம் இருக்கு அதனுடைய வெகு அருகில தட்சிணாபிமுகோ தேவஹா அவன் தெற்கை நோக்கி எழுந்திருக்கா யோகானந்தோ திருக்கேசரி சகஸ்தான் நாரசிம்ம உப்பு ஸ்ரீமான் யோகத்தை அவன் நமக்கு உபதேசம் பண்றான் யோக பட்டத்தில் எழுந்திருக்கான் சர்வதற்கு சிம்மஹானு பேர் அவருக்கு சர்வதற்கு எல்லாவற்றையும் பிரத்யீகரிக்கக்கூடியவர் சர்வம் பிரத்யேன உபதேசிப்பவனாக என்னோத்திரம் சொல்றது சர்வேந்திரியை அபிவினா சர்வம் சர்வத்திர சர்வதா ஜானாத்தியோ நமாம் சமஹம் சர்வதோமுகம் இந்திரியங்களை கட்டுப்படுத்திருவந்தானே வாயுக்களை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு வந்தானே ஆனால் எல்லாவற்றையும் அவன் எப்பருமானுக்கும் அவன் எப்படி இருக்கா இந்திரியங்கள் இல்லாமலேயே எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் பாத்து அனிந்திரியோ அப்படி சர்வத்தை சர்வத்தோ கச்சதி சர்வதே சர்வதா வன் இந்திரியங்கள் இந்தியர்கள் பார்க்கிறான் சர்வதோதி எல்லாவற்றிடமிருந்து இந்த ஒன்பது ரிசம்மன் இல்லையே அழகிய திருமேனி இந்த சத்ரவட்ட ரிசும்பனுக்குத்தான் சந்தூபியா என்று அழகிய அறிவுருவம் தானே அழகியவன் நரசிம்மன்றதான் சப்தே அழகிய வந்த சுந்த ரமதாம் அழகியவனே அவன சம்போதனம் பண்ணினா பெருமான் ரிசிம்மனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு பிறந்த குழந்தைக்கு வாயில பல்லுக்குறம் உழைக்காத ஒழுது அந்த குழந்தை சிரித்ததுனா எவ்வளவு ஒரு அழகு அந்த அழகன் ரிசம்மருடையதான திருமையில நம்ம பார்க்கலாம் அவன் அடிக்கடி சாச்சா பொக்கவாய் சிரிப்பே எல்லாவுடைய ஹிருத்தை அப்படியே இழுக்கிறது அந்த திருவேணி சத்ரவட்டன் ராஜானுபாகுவான திருவேரி பெருமாளுக்கு சத்ரவட்டன்மனானவன் எல்லாருக்கும் அனுகிரகிக்கக்கூடியவனா இருந்திருக்கான் இவனை சேவித்தா சங்கீத சாஸ்திரம் வளருமா ரெண்டு கந்தர்வர்கள் இவள் காயக்காள் ரொம்ப அழகா பாடக்கூடியவாள் தேவலோகத்துல இவாளுக்கு ரெக்கக்னிஷன் இல்ல மதிப்பே இல்ல என்ன சும்மா இந்த பசங்க சும்மா பாட்டு பாடிதான இவாளுக்கு எல்லாம் என்ன மதிக்கிறது அப்படின்னு தேவத்தை உதாசீனப்படுத்தினாலும் இவாளுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது என்னடா விஷயம் தெரியாம பேசுறீங்க எம்புமான மகத்தால பாடினா எம்பிரமானக்கு சந்தோஷமுர்ம புண்ணா செஞ்சுரிட்டி இதெல்லாம் மத்தியமதிகங்கள் அவிஸரம் அசந்திம் அவிலம்பித்யா திருஸான கஷனா உதயஹ் மண்ராம் ராமன் துலாம் அசந்திகம் அவிலம்பிதம் அத் இப்படி விஸ்தாரம் இல்லாமல் ஒரே சுருக்காமல் இழுத்து இழுத்து பேசாமல் வேக வேகமா பேசுறதும் தப்பு நிதானமா பேசுறதும் தப்பு உரசம் கண்டகம் வாக்கியம் மர்த்ததே மத்தியமே சரி மத்தியமஸ்வர பேசி பேசினால்தான் எம்பெருமானுக்கு அப்படியே மனசு உருகி போயிடுவான் சுரத்திரால பேசறான்டா எதிரிகளுக்கு கூட இவனை வெட்டணும்னு கத்திய தூக்கிட்டு வந்தவன் கூட இவன் பேசுற பேச்ச காட்டு மயங்கி போய்டுவானான் அனையா சித்திரையாவாச்சா திருஸ்தான வியஞ்சனம் அப்படி நாம பேசணும்னா எப்படி பேசணும் இந்த உதாரணம் பாடுறாள் அப்படியே கண்ட தாலுன்னு வர்ணங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கு இந்த காத்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துல வந்து அடிச்சால்தான் உச்சரிக்க கூடியதான சப்தம் ஸ்பஷ்டமா வரும் புஷ்பம் தான் பேசுவான் வராது ாலும்ட முடிய வைகுண்டி ஹோ மத் பக்தாகி திருஷ்டா நாரதண்ணா நான் எங்க வசிக்கிறேன் தெரியுமா எங்கே வைகுண்டத்துல இல்லடா சூரிய மண்டலத்தின் இடத்துல சாவகான பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன வேணும்னா சுவாமி எங்களுக்கு இந்த மாதிரி லோகத்துல ரெகக்னிஷே கிடைக்கல இனிமே சங்கீதாஸ்திரத்தில் உங்களை தேவலோகத்திலும் நல்ல மஹாத்யமானது ஏற்படும் அனுகிரகம் பண்ணான் சம்பிராப்தும் மத்தியும் அப்படி நாம் நாசையேத் மிருத்யும் நமா எந்த மிருத்யூக்கும் விளங்கினாலும் கூடியவன் தன்னை தந்த கற்பகண்டன் அழுவான் என்ன பரே எனக்கு வேறதும் வேண்டாம் நீதான்னு கேட்டா என்று வரத்துக்கு சித்தமா இருக்கான் அப்படி விஸ்வாமித்த பக்கத்துல வந்து அப்படி கைய கட்டி முனிஷா தூல கிங்கரோ சமுபர்த்திதான் பிரபு விஸ்வாமித் மகர்ஷி யாகத்துக்காக யாக சம்ரட்சணத்துக்காக யாகத்துக்கு அவன் அனுப்ப முடியாது ராட்சம் பண்றதுக்குலாம் அவனுக்கு சாமர்த்தி போறாது நான் வரேன் நான் விஸ்வாமித்திர தள்ள கையோச்சி நே விடுறது ஏன் இவர் வந்தா யாக சம்ரக்ஷன் பண்ண மாட்டாரா பண்ணுவார் ஆனா இந்த யாகம் என்ன தெரியும் இல்லையோ ஆறு பண்ண வேண்டியதா யாகம் விவாசா கோத் தா ஆத்மிக்ஷேபா ஷரணாகிகள் நான் அனுஷ்டிக்க கூடியது ஷட்ராத்ரன்பது யாகம் இந்த யாகத்தை எம்பருமானுடைய எம்பருமான பிராட்டியும் சேர்த்து வைத்து உத்தேஷத்தும்னிபஜதோ உச்சிதோபாதி கந்தம் ரூபே ஹவிச யுவையோகோ ஏக தேசித்த யோகாத்து வல்லரே ஒன்னையும் பினாட்டியும் சேர்த்துவிட்டு உங்க திருடிவாரத்தனுடைய சமர்ப்பிக்கிறோம் ஆசைப்பட்டா எனவும் உங்க அப்பா நான் வரேன்னா வரேன் அப்புறம் தான் வசித்து விஸ்வாமித்தருக்கு அனுப்பு லோகக்ஷேமத்துக்காக பல காரியங்கள் நடக்க வேண்டியதுன்னு சொன்னதுனால அனுப்பிச்சான் வெறும் அனுப்புல ஒருத்தர் தானே கேட்டான் கரிய ஒருவரை தான் இலவசியும் கூட அனுப்பிச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்தான் வந்தான் அப்ப பெருமாள் வரைச்சு கைய கட்டின்தான் திருவடிவாரத்துல ஆத்மாவை சமர்ப்பிக்கை சிஷ்யராகவானி வந்து சேர்ந்திருக்காரு எப்பெருமானுடைய அந்த ஔதாரியத்தையும் அந்த சௌலபியத்தையும் நினைச்சு வியந்து போச்சுக்கிறாரு விஸ்வாமித் மகர்ஷி அவன் யாரு ஆத்மனா ஆத்மானும் தாதி நீ தான் வேணும்னு கேட்டா நேரம் வந்து நிப்பான் சாமர்த்தியதாதா உத்தமமான பதவியை மிருத்யூவுக்கும் மிருத்யுவானவன் சிம்பன் மிருத்யுமன் உலகத்திலே சம்ஹார காரணம் ஏற்படுறது சம்பாரம் ஏற்படுத்த யாரு இதை சம்மரிக்கிறா மிருத்து தான் சம்மரிக்கிறான் மிருத்ய தேவத்தை சம்பரிக்கலப்பா மிருத்ரிய சிவசேத்தன அவன் யாரு நாம சாப்பிட்றோம் விசேஷமா ஒரு பிரதார்த்து மோரிஞ்சாலும் மூஞ்சானை சாப்பிடுறேன்னா அதுக்கு தொட்டுக்கணும் தேவை ஊர்காயை பேர் இல்ல அதுக்கு இந்த ஊர்காயை தொட்டுனாம ஒருஞ்சானை சாப்பிடுவான் கடைசில என்ன பண்றான் அந்த ஊர்காயை தூக்கி வாயில போட்டுundurவான் பெருமாள் இந்த சம்ஹார காலத்துல मृत्यू தேவதையை வைத்துக்கொண்டு சம்ஹாரதவنده கடைசில அந்த मृत्यू தேவதையையும் வாயில போட்டுundurு मृत्यू எஸ்யோபசேனம் मृत्यूஉக்கும் मृत्यू मृत्यू மரணத்துக்குமே मृत्यू சோ புருஷமபிவிக்ஷபாசஹத்தம் அவ வந்து யாருடைய பிராரணைய வாங்கறதுக்கு ஓடி வந்தாளாம் யமன் வந்து என்ன சுவாமி பழைய புருசு எல்லா அடையும் சரியாதான் இருந்திருந்தான் இவா கிட்ட வராதுரா இவன் யாரு தெரியுமில் விஷ்ணு பக்தன் பெரும் யமன் அப்பயத்துல தன்னுடையதான சவுண்ட குறைச்சுட்டான் காதல்சல அப்படினாமான விட்டு விடுங்க வேலை இல்லாம போய்டும் அப்படி இந்தியாக கையில வில்லும் அம்புமையும் கொண்டு எம்பெருமான் எழுதுவதற்கான காரன் சென்சும்மன அந்த பெருமான் சன்னதிக்கு பக்கத்தையே ஹனுவானுடைய சன்னதி இருக்குற பெருமாளிங்க எழுந்தது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் ஒரு கால விசேஷத்தில் கிரியை பார்த்தோம் கிஷ்கிந்தது இந்த இடம் தான் அதுக்கு பல பிரமாணங்கள் எழுச்சியடா பிரிவாடலாம் முதல்ல ரா பஞ்சாமிரத ஸ்தோத்திரத்தினாலே சும்மன் ஆராதிச்ச இடம் சுக்ரிவாதிகள் இங்கதான் இருந்திருக்கா ஒரு ஊர்ல குழந்தை பிறந்ததுன்னா என்ன பேருப்பா ஸ்ரீரங்கத்தில் குழந்தை ரங்கநாதன் பேருப்பா காஞ்சிபுரத்தில் வரதராஜன் பேருப்பா இல்லையா அந்த ஊருக்கு வைப்பா சுக்ரி வந்து நல்ல அழகான இருக்கிறவனையே பழிக்கிறதுக்காக குரங்கு மாதிரி இருக்கான்னு குரங்க பார்த்தீவன் பேரு வைத்தா சரியா பேருதான் என்ன சுக்மனுடைய திருநாமம் அழகியதான திருக்கெழுத்தை அன்னமாச்சாரியார் நமோ நமோ சுக்ரீவ நரசிம்மா பிரகலாத வரத நரசிம்மான்னு ரிசம்மன் அனுபவிக்கிறேன் அப்ப அந்த ஊர் எம்பருமானுடைய பேரை இவனுக்கு வச்சான் அடுத்தது சுந்தரன் அனுமனுக்கு பேரு சுந்தர சுந்தரகண்டி பேர் மனோமே அப்படின்னு கேட்டாருக்கு தான் சுந்தரன் திருநாமம் அன்மய மாதம் நாரசிம்ம வப்பு திருநாமம் யாரும் கிடையாது இந்த அகோவிலுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரம் போனோட இந்த பெல்லாரின்னு ஊரு அது என்ன ஒரு பெல்லாரியில தியாகராஜர் தான் பண்ண நிசிம்ம கீர்த்தனையில பாடி வைச்சார் நரசிம்மருடைய உபாஹரிய பண்ணச்சு அவர் என்ன பண்ணஹரி ராகத்துல நிருசிம்மருடைய பாடி வைத்தார் அப்பாரின் இப்ப என்ன ஆகுது கிஷ்கின் புகழப்பட்டதா இருந்தது அதனால அந்த காட்டில பண்ணிட்டு இருக்க மாட்டார் அப்பேற்பட்ட ராமபக்தன் ஆனா ஹனுமான் ருத்ராம் மகாத்யான் பரமபாகவதன் உபாசகன் யாரை யாரை எப்படி உபாசிக்கிறாள அந்த உபாசகளுக்கும் அந்த தன்மை தோல்யோ இந்து நினச்சு போற அங்க போனா யாருக்கிறான் ராமன் எப்படி இதை தான் என்னதான் நினைச்சோ எனக்கு பயன் நினைச்சியா இல்ல என்ன பார்த்து எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து போது நீ பயப்படுறியா கூப்பிடு யாரா கொண்டுவான் ாலும்ப்டி கீர்த்தண்ட் நினச்சிருந்தோ அப்ப பெருமாள் சேவை சக்கர கதாஹாரியாக கையில வில்லோட சேவை சாதிச்சான் இத்த ஆழ்வார் பாடுறார் கதிராயிரம் இரவி கலந்தாலும் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரில் கடல் பொறுதோள் இரணியனாகும் பிளந்து அறியாய் உதிரமடைந்த கையோடிருந்தானே உள்ளவா கண்டாருளர் எம்பெருமானுடையதான வைபவத்தை ஜனகாராஜனுடைய வெள்ளிச்சாலையிலி நின்ற காமரையாய் அலர்ந்ததுவோன்னு பிரதமாவுடையதான திருமணி அந்த திருமேனியா பிரகாசிக்கிறது அர்க்கமண்டி சூரிய கோட்டி சமப்பிரம கோட்டி சூரிய சமப்பிரமிருவான் சிறந்த வில்லு எடுத்து அவன் அதிரில் கிழல் பொறுதோல் இரன் இனாகம் பிளந்து அறியால் உதிரமடைந்த கையோடு இருந்தானே ராமன் தான் ரிசும்மாவதானம் எடுத்த அதே மூர்த்தின்றதாக ராகவ சிம்மமாக ஜனக மகாராஜனுடைய வெள்ளுச்சாலையில அத்தனை பேருக்கும் பிரத்யமா சேவை சாதிச்சான் வில்ல பார்த்தா தான் தெரியுமா இந்த ஹனுமன் நாடகத்துல அழகான ஒரு சுவாரஸ்யம் சொன்ன இந்த பெருமாள் சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பி போற அப்படி கிளம்பி போச்சா பரசுராமர் இருக்கு வந்தார் வந்த உடனே பார்த்து போன வில்லு நல்ல வைஷ்ணு பிராட்டிக்கு முடியாது பெருமாள் ஒரு வில்ல நானே என்ன கல்யாணம் இன்னொரு வில்ல நானே போனாரே ஐயோ சக்கலத்தி வந்து அந்த மாதிரி விரும்பிப்பாரன் எப்படி எழுந்தெழுவிக்கான் கைல வில்லோட எழுந்தான் விமோக்மாதர்வலோகா்த்திஹரோஹரி மமாஸ்துமாங்கல்யவிருத்தேஹரிஹி எவனை மரணம் பண்றதாலே கீர்த்தனம் பண்றதாலே எவனைய நாமசங்கீர்த்தனத்தினாலே நமக்கு பபங்கள் போகின்றதோ ாலேயேதா ராட்சசா இவைகள் எல்லாம் நம்மிடம் அண்டாமல் அன்றி ஓடி ஒழிகின்றனவோ அந்த திருசிம்மன் மமாத்த மாங்கல்ய விருத்தையே ஹரி நமக்கு மங்கல பிரதாதாவாக மங்கல்யத்தை கொடுக்கக்கூடியவனாக விளங்கட்டும்னா அந்த காரணத்தை சேவிச்சுட்டு கொஞ்ச தூரம் மேல கிளம்பி போன மாலோலன் என்று எழுந்திருக்கான் மாலோலன் பிராட்டியோடு சேர்ந்தவன் பிராட்டினாலே ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்டவன் நக்ஷ்மியா சமாலிங்கிதவாமம் பிராட்டினாலே ஆலிங்கனம் பண்ணக்கூடியவனாம் பதிரன் இவனுக்கு திருநாமம் பதிரங்கர்ணேபிஸ்ரும தேவாக பதிரம் பசேமாரியாக திரைரங்கை வாசி வசேமேவியயுத்தினோ வவஸ் நூஷா விஷவே நோரி நோபஸ்பா इवन இவனாசிரிக்கிறதுனாலே எல்லாருக்கும் எல்லா மங்களும் உண்டாகலாம் நமா மங்களான மகாலட்சுமியோடு கூடியவன் எந்த ரிசம்மனை ஆசிரியப்பதினாலே அனைவரும் உயர்ந்த பலன்களையும் மங்களங்களையும் பெறுகிறார்களோ அவள் பிராட்டியோடையும் மங்களங்களோடையும் கூடிய அவன் மங்களானாம்ச மங்களம் அவள் மங்களம் மங்களானாம புகழப்படக்கூடியவள் பிராட்டியோடையும் இந்த ராமாவதாரமோ பலராமாவதாரமோ எடுத்தா பலபத்ரன் சொல்லணும் இல்ல ராமபத்ரன் சொல்லணும் ஆனா இந்த சும்மா அவதாரத்தில் வரச்சே மட்டும் பத்ரன்னாலே அவன் தான் அவனை தவிர்த்து வனை ஆசிரிப்பதனாலே சகல மங்களையும் பெறுகிறார்கோஷ்டம் நமியர பகவதால் காண்பிக்கிறார் பெருமாள் எப்படி எழுந்திருக்கான் அந்த சும்மன் ரெண்டு கையினா ஒரு மேல திருக்கையினாலே சங்கர் சக்கரத்தை தரிசன சக்கரம் அபரேன கரேனம் அந்தனா அவலியதிமே தரேண வரதவயபிம் லட்சீண்ட மே கரவம்பீ கையய கொடுத்து தூக்கூடா திருவார்த்த தாத் நீ கய கொடுத்து தூக்கு ஏகேன சக்கரம் அபரேன கரேன்கிந்து அவலம்பித்து மற்றொரு கையினாலே பெருமாளும் வரதஸ்தம் அபயஹஸ்தோட பெருமாள் இந்த கைய தூக்க கூடாதா இங்கிருதி மண்டலத்தையும் தூக்கிடு நரகவார்க்கத்திலையும் தூக்கிடுணும் ஏன் இவன் கையை தூக்க கூடாதோ பெருமாள் ஏன் கையை கொடுக்கணும் அது வேடிக்காவது சொல்லுவான் ஒரு கருவி இந்த கருவி நாலு பேர் சேர்ந்து படகல போயிட்டு இருக்கான் நீச்சல் தெரிய இருக்கா இந்த கருவிக்கு மட்டும் நீச்சல் தெரியாது இந்த படகுல உட்காந்து என்ன பண்ணா கையா தூக்கி விடுற கையா தூக்கி விடுறேன் கருவி ஒழுகின்றான் பக்கத்துல கைய தூக்கி பெருமாள பிரார்த்திக்கிறனு கூட பெரியாரம் அவரேகி ராவலம் என்ன பர உன் கைய அப்படி நான் கரையேறதுக்கு பிரயத்தன பண்றேன் இந்த பெருமாள உபாசிக்கிறதுனால தான் காப்பாளிக்கிறால ஏற்பட்டதான அந்த பயம் சங்கரகோகம் நிவர்த்தியாச்சு இந்த பிரமாண விஷயமாத்தா அவர் கராவரம்போத்திரத்தால் வாமங்ககோஷமான தாத்யம் என்ன நாம பை பிரமாண சேவிக்கிறதுக்கு பயப்பட்டாகுறாட்டி நம்ம அவாமத்தில் உட்காந்துருக்கலாம் இடது பக்கம் ஒரு அர்த்தம்னா வெம்பையின் ஒரு அர்த்தம் பெருமாளுக்கு என்ன ஒன்னா ஆசிரியவா எடுத்துற நீ இந்த வெம்மையை காண்பிக்கிற ஏன் உனக்கு ரோஷம் ஏன் உனக்கு கோபம் சரி தப்பு பண்ணாத இருக்கான கில நாபராஹி நக்டின் விஷயத்த அப்படியே இருக்கிறது லட்சுமி திவாமன் கையோஷமானம் இப்படி லட்சுமினாலே சொல்லப்படக்கூடியவர் அந்த பத்ர நிருசுமனாக மாலோர டிசம்மனாக எழுந்திருக்கக்கூடியவன் இந்த ரிசம்மனுக்கு என்ன பெறுவேன் மாலோரன் மட்டும் இல்லை இவன் சஞ்சாரலோலன் அவன் ஒரு திருவடியில பாதுகையை சாத்தி இருப்பான் கிட்ட போய் சிகிச்சாதான் தெரியும் ஒரு திருவடியில பாதுகை இருக்கும் அந்த பாதுகையை ஆராதனை பண்ணப்படுகிறார் மகாத்மாக லட்சுமி ரிசம்மதி பாதுகா சேவகர்களான சிவன் அவிசிங்கர்கள் ஆத்திய தேவத்தை ஆராதகர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே திருநாமம் என்னது அழகிய சிங்கர் கிடையாது ஆராதிக்கக்கூடியதான ஸ்ரீமதி அகோபிரம திவ்யாஸ்தானத்தை சேர்ந்த ஜீயர்களுக்கும் ஆயசிங்கிறது திருநாமம் அப்ப ஏற்பட்டதான அந்த எம்பெருமான் சிம்மன் பக்கத்துல அகோபிரண்டு வீரம் அவனுக்கு சர்வைஹி இரண்டிசுவன் வீரசப்தத்தினாலே குறிக்கப்படக்கூடிய சேவிக்கிறேன் அஹோவின நிருசம்மன் பல சிறுக்கையோட சேவசாதிக்கிறான் இத்தனை சிறுக்கையில பல ஆயுதங்கள் இருக்கு இரண்டு ஆயுதங்கள் அந்த வேலை உள்நடங்கலும் கையல்கள் ஆமன பெரிய தோமரம் அங்குஷம் கொண்டு வீசுமன பாசம் முட்டி இட்டகரை கரடிக்கோள் வில்கரத்தாமறி என்றும் இவை விஷும் வலாம் மரைய வீசவே வருபடைய அவனே முழுதுகப்பட வளைவதற்கு இருபடையுடன் இடையில இயலடுபடையென திருதலக் கையை என்பதாகத்தானே எம்பருமானுக்கு மேல மேல மேல மேல திருக்கைகள் கிழங்கெழுந்தன அந்த ராட்சதர்கள் எல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கிறதுக்காக அத்தனை பேரும் அப்படியே பஸ்மமாக பகவானுடைய கிரோதத்துக்கு முன்னாடி அத்தனை பேரும் சாம்பனா போயிட்டான் மேல மேல கைகள் கிறந்து எழுகின்றன இதனால கோபம் இந்த பிரகலாதன இந்த ராட்சாத பக்தனான பிரகலாதன இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுத்த பாரிப்பினாலும் பல சிறுத்தைகளைக் கொண்ட மறுபடியும் வலதிருப்பையும் இருபடையினும் இடையேத்தன இகலு படையின சில நடக்கை ஏன் ஒவ்வொரு பக்கமும் மேல மேல மேல பெருமாளுக்கு கைகள் கிளர்ந்து எழுந்தன அகோவர சும்மனான எழுந்திருக்கான் வீரமதான சொல்லப்படக்கூடியவன் ே பூிஸ்வநாபீவான் அத்தாஸ்தே மதுமன் வேதாத் மலையினுடையதன அடிபாகத்துல வராஹதீர்டைய கரையில எம்பெருமான எழுந்திருக்கான் வராஹ நிருசிம்மன் பூமாதேவிக்கு ஏற்பட்டதான கட்டத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக மகாவராக மகா போ கண்டுபடிமான் தான் அப்படி எம்பருமான அடையாளத்தை காண்பிச்சு கொடுக்கிறது திருக்கன் அழகு தானே என்ன ஆனாலும் எம்பருமானுக்கு கண்ணடக ஒழிக்க முடியாது அந்த கண்ணடக அவனே மறைத்தாலும் மறைக்க ஒண்ணாதபடி அன்றளர்ந்த செந்தாமரியை போல கரியவாகி புடைமறந்து விழுந்து செவ்வடி ஒடியதான நீண்ட அப்பிரியவாயகங்களா அது பிரகாசிக்கிறது இவன் ஞானப்பிரான் அழ்வச்சொல்லாயினுமாக எரிதிரை வையமுட்டும் ஏனத்துருவாயிழந்த பிரான் இரு கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயாவர்க்கும் ஞானப்பிரானையல்லால் நான் கண்ட நல்லதுவே ஞானத்தை கொடுக்கிறான் இவன் தானே சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி பூமாதேவியின் மூலமாக இந்த சரணாகதி தர்மத்தை பிரகாசப்படுத்தினான் ஆழ்வார் கேட்கிறார் என்ன பண்ண நான் இழந்திருந்தேன் இப்ப நீ எனக்கு கிடைச்சிருக்காள் அதுக்கப்புறம் விடுவனா நான் கிடைக்காத பர்யந்தம் தான் அதனுடைய ருச்சி தெரியாது கிடைச்ச பிறகு அத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசே வராது அதுவும்சம்மனுடைய வடிவழக சேவித்து ஒருத்தரால கை வாங்க முடியுமா ஆழ்வார் ஆடி ஆடி அகம் கரைந்து அந்த நிருசம்மனுடையதான சிந்தனையினாலேயே தன்னுடைய ஜீவனத்தை கழித்தவர் உள்ளுக்குள்ள அப்படியே கரைந்து உருகக்கூடியவர் இந்த ஆழ்வார் போதமலற்பைக்கு அன்பாகியல் அன்பேயோ நீல் அவரை இரண்டு பிறை கவ்வி கோலவராகம் முன்றாய் நிலம் கோட்டிடை கிடந்த என்ல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ என்ன பண்ணே நீ அந்த பூமி தேவிக்கு மட்டும்தானா நீன் எனக்கு இல்லையா என் அன்பேயோன்னு ஆழ்வார் இந்த வராக அவதாரத்தில் ஆளுங்கால் படுற பெருமாள் பாசி தூத்து கிடந்த பார்மகளை மீட்கணும்னு சமுதிரத்துக்குள்ள போய் பூமி பிராட்டிய வெளியில கொண்டு வர பூமி பிராட்டி வரமாட்டேன் என்ன ரஷிக்கிறீரே எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக சம்சாரம் ஆகிற இத்தனை ஜீவாத்மாக்கள் விழுந்து கிடக்கிறாளே அவாலேயும் தூக்கி கரை சேர்க்கிறேன்னு அப்பதான் நான் வரேன்னு சொல்லலாம் அம்மா ஒல்யோ நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவளவள் அந்தபிரமாஸ்னா ஃபோன் கர் சர்வூத்தா விநாஷ் சர்ஷு பிரபோன் விஷ்ணுருதிராத்மூபாக வராஹவத்திர கன்னடகினாலே தாந்தா ஷியப்பதியானேஸ்வரன் காண்பிக்கிறானே அவனுக்கு மந்திரம் பித்தோத் புல்லாட்சம் விபயீஷ்ஸ விஷ்ராண்டம் விஷ்ணு முக்கிரம் நமகம் ஆகாசத்துக்கும் பிரகலாத காண்பிக்கிறது காண்பிச்சாலும் இந்த இடத்துல பிரகலாதனை விழுந்து தன் மடியில தாங்கின்றேன் அது ஒரு சிறு கோஹி அந்த கோகைக்குள்ள பெருமாள் யோகந்த சும்பனாக பிரகலாதன் உருண்டு வரக்கூடியதான இடத்துல எழுந்திருக்கான் ஆச்சரியமான விதேசம் அதற்கு மேல ஜுவலந்தம் திருநாமத்தினாலே ஜாலானுசம்மன் அழைக்கப்படுகிறான் ஜாலாக்கியமுக்திஷேத்தம் அவகிரகிபர்ஹணம் அவ்ராதிஷயிரகா தபிகள் இருந்து அந்த ஜுவலானுசம்மனை சேவிச்சிருக்கா லோகத்திர பிரகாஷம் எந்த வண்டோ அது எல்லாம் எம்பூவான அனுகிரீம் விஷு விஷ்ணு விஷுத்தாலே தான் எல்லாம் வியாபிச்சிருக்கு எல்லாத்துக்கும் தேஜ பதார்த்தக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியும் விஷுதான் நிற சூரியோ நந்திர தார்கம் நேமா வித்தோயி பிரிபா பிரதீபம் நல்ல வெளிச்சத்துல ஏற்றி வைத்ததான விளக்க போல சூரியனுடைய தெரியும் சூழ்நிலை இல்ல அவன் பொருள் அந்த ஜுவலந்தம் ஜுவலிக்க கூடியதான அக்னியை போல பெருமாள் பிரகாசிக்கிறான் கொள்ளி எழுகோளவனன் குடலர பாய்ந்துட்டு தள்ளிவன் தலைக்காரை தனித்தனியே பிரித்திட்டும் உதிரத்தை ஆசையுடன் உண்டபிரான் உதிரை வேண்டி வந்து இரண்ட ரிஷியுடைய மார்பிழிக்கிறான் அவ்வளவு கோபம் அவன் தான் பிரணம் கொடுத்தேன் திருப்பிய மார்பிழிக்கிறானேனா அந்த மார்புக்குள்ள இன்னும் பிரஹ்லாதன் விஷயமான தீய எண்ணங்கள் இருக்காது பார்க்கிறான் பெறுவார் இனி கம்பனம் காண்பிச்சான் அந்த விஷயத்தை ராமபானம் ராவனுடைய நெஞ்சில போய் தச்சு ரொம்ப நேரம் வெளியில வரல ரொம்ப லேட்டா தான் வெளியில வந்தது வேண்டா வெளியில வந்து இவ்வளவு லேட்டா வெளியில வந்ததுன்னு கேட்டா அதுக்கு சரசா இவன் வாலி இவனுடைய பாலம் அவன் ஹயத்துக்குள்ள தச்சு அவன் பிராணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் உள்ளுக்குள்ள போய் தேடுறதான் என்ன தேடது கல்லிருக்கும் மனர் கூந்தல் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவினோ ஒரு பிலாட்டி விஷயமான தீய எண்ணங்கள் இவன் மனசுக்குள் இருந்தது அதையும் சேர்த்து உறிஞ்சின்ற வெளியில வந்து விடாம காட்டிலும் ராமபாணத்துக்கு வேகம் அதிகம் அவன் ஹிரதயத்துக்குள்ள போய் தோலாவித்தான் அந்த மாதிரி நான் குடும்பனுடைய அவதாரத்துல சொல்லச்சே இரண்டகளுடைய மார்பு கிழிச்சவன் கோபத்தோடய மார்புக்குள்ள கைய விட்டு ஏன் தடவின் இருக்கானா பிரச்சார விஷயமான தீ எண்ணங்கள் அதுக்குள்ள இருக்குமோ பெருமாள் தேடுறானாம் அள்ளி அவன் ஆசையுடன் உண்டபிரான் இவன் ஜலம் தன்றதான பிரகாசிக்க கூடியவன் ஜோதிநத்திர ஜுவலநீன் அனுமாலி தேஜசாய நிற சகஸ் பிரமம தீக்ஷைர்வீஷந்த வன்னேனன்ய விட்டதிஷாணூராஷித்த பாதுதல் சம்பதை தனசிம்மீர் அந்த உகிர எந்த அவதாரம் பண்ணாரோ ஸ்தம்பே சபாயம் நம் மிருகம் நம்ம எந்த ஸ்தம்பத்திலிருந்து திருமவாரம் பண்ணாரோ அந்த ஸ்தம்பம் இன்றைய தினமும் எம்பருமா அந்த திரு இரண்டாக பிளந்த ஒரு பாறை ரூபத்துல தேவதாதிக்கிறது இங்குல குழல் நல்ல கூடாமே எங்கு குழல் கண்ணன் என்று உழைத்த தன் மகனை குங்குமம் போல் சிவந்த கண்ணன் குருட்டவுடன் உரைத்திட்ட சங்கனி தூண் பிளந்த விடான் சதுரடியை அடைந்தேன் அந்த உக்ரஸ்தம்பத்தை சேவிச்சிட்டு பாவனம்மன் சர்வலோகானளுக்கும் பாவனதமம் பவித்ராணாம் பவித்ரம்யா மங்களானாம் விளங்கக்கூடிய நிறைய பேர் பிரார்த்தனை அளிக்கிறான் அந்த திருவாடத்துல அவன் பரத்ராஜருக்கு ஏற்பட்டதான சாப்பத்தை போக்கடி கரிஷிக்கு ஒரு சாபம் ஏற்பட்டுவிடுத்தோம் பிரம்மஹத்தி சாபம் ஏற்பட்டு அதனால மகரிஷி ரொம்ப கஷ்டம் அடைஞ்சா இந்த அகோதிரத்துக்கு வந்து பாவன நரசிம்மன உபாசனம் அவரிடத்துல இருந்த பாபம் போய் பாவனத்துவமானது ஏற்பட்டது அதனால இந்த பாவன நரசிம்மனை சேவிக்கிறதுனால நமக்கு தாபத்ரயங்கள் விலகி சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய பாபங்கள் சென்று கழிந்து நாம் அவனுடைய திருவடிவாரத்தை அணுகக்கூடிய அனுகிரகத்தை பாவன நிசம்மர் நமக்கு பள்ளி வைக்கிறான் இப்படி நவடிசம்மர் அகோபிரத்தில் எழுந்தலியுள்ளனர் இது அத்தனை பேரில் மங்கலசாசனம் மன்றா பட்சீந்திரம் கோத்திரசம்யம் ஜனநிதிதனயா சங்கிதம் யோகசம்யம் காரஞ்சம் கஷேத்திரியம் ஃபலிதபலசயம் க்ஷத்பூர்வம் வட்டம் தத் ஜாலாக்கியம் பார்க்கவாக்கியம் भगवद ியுியம் பாவனியம் கல்பத்தை சவதுகள் அத்தர பேருக்கும் சகலக்ஷமத்தையும் கொடுக்கட்டும் பிரார்த்திதான் பண்ணுண்டு இந்த உபன்சத்தை முடித்துக்கொள்கிறோம் கவிதாக்கிய சிம்யா கல்யாண உச்சாரணே ஸ்ரீமே வெங்கடேஷாய்மேலட்ச பாதுகாக்க சேவகம் கோப ஸ்ரீநாராயணேதீந்திரமேஷிகா மகாஷி இஷ்டிலயம்ந்திமம் சமீதமந்தும் வத்சாவிச்சாரம்பிஷாம்பியாஷியம் பிரணமா